சரி எ <laughs> ये नहीं उकंद रही है खैर रे नहीं खैर रे ये वो है आदा முன்னாடி உள்ள வந்துடலாம் சோ நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா விவசாயத்தை பொறுத்தவரையில எளிமையா இருக்கணும் வந்து தென்னை மரம் வச்சுருக்கிறோன்னா நான் வந்து தேங்காய் மட்டும் பறிச்சிக்கணும் அது போயிட்டு அதுக்கு வந்து நீர் தண்ணி பறிக்கிறது உரம் வைக்கிறது அது வந்து எதாவது இந்த உப்பு உரம் வைப்பாங்க அது மட்டையை கழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு எதையாவது வேலை பண்ணிகிட்டே இருக்கிறது நமக்கு இது வந்து உண்மையிலே எரிசல் பிடிச்ச விஷயம்தான் இல்லையா நம்மளை பொறுத்தவரை நமக்கு வந்து போனோன்னா தேங்காய் மட்டும் பறிச்சிக்கணும் அல்லது ஈல்டி மட்டும் எடுத்துக்கணும் பெருசாக நம்மளுக்கு வந்து பராமரிக்க பராமரிப்பு வரக்கூடாது நமக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நினைப்போம் ஒரு பைக் வச்சுருந்தா கூட நம்ம அப்படி தான் நினைப்போம் பெரிய பராமரிப்பதில் நமக்கு சந்தோஷம்தான் இல்லைங்களா ஸோ அதை மாதிரி வந்து நம்ம எல்லா பயிர்களையுமே அந்த மாதிரியே நம்ம கட்டமைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆ சரி சரி ஓகே ஓகே சரி நான் இல்லை நான் இப்படி உட்காந்துக்கிறேன் நான் அப்படி உட்காந்து இல்லை பரவாயில்ல நான் அப்படி உட்காந்துக்கிறேன் இல்லை அப்படியே உட்காந்து இல்லை இல்லை இன்ன்கிட்டயே கூட பேசிக்கலாம் வால அவ்ா நான் மேலே உட்காந்துருக்கிறதுனால பெரியாள் அப்படின்றதுலாம் இல்லை இப்போ எல்லாருமே பெரிய ஆள் தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம வந்து அதான் ஒரு அதாவது எளிமையான விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு பலனை கொடுக்கும் சின்ன எளிமையான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு அவுட்புட்டை ரிசல்ட்டையும் கொடுத்துரும் இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லடம் பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பல்லடம் கல்லம்பாளையத்தில் அவருடைய பள்ளி கேட்காதுன்றீங்களா சரி ஓகே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ஞானபிராசம் வந்து இங்கே பல்ல பல்லடம் வந்திருந்தாங்க வனம் ஃபவுண்டேஷனில் வந்து பேசுறதுக்காக வந்திருந்தாங்க இது மாதிரி வந்து நீர் மேலாண்மையை பற்றி பேசுகிறது எப்படி பயிர்களை எப்படி வந்து பராமரிக்கிறது அவங்க வந்து ஒரு ஐயாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷம் வந்து விவசாயத்தில் அனுபவம் அவர் எப்படி விவசாயத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவர் டிகிரி முடித்தவர் அவர் காலேஜில் போய் அந்த காலத்துலேயே வந்து காலேஜில் போய் டிகிரி முடித்தவர் பிஎஸ்சி மேத்ஸு முடித்தவர் முடிச்சுட்டு அவர் வந்து குடும்ப சூழ்நிலை வந்து அவங்க அப்பா தவறிவிட்டார் குடும்ப சூழ்நிலை குடும்பத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா விவசாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டவர் அவர் ஸோ படிச்சுட்டு விவசாயம் பண்ண வந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா வந்தவுடனே வந்து கெமிக்கல் விவசாயம் அப்போ வந்து பசுமை புரட்சி வந்ததுனால பசுமை புரட்சியில் வந்து ஒங்கிட்டார் எல்லாரையும் மாதிரி தான் ஒங்கிட்டு அது கெமிக்கல் விவசாயம் பண்ணியிருக்கிறார் கெமிக்கல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து அந்த கெமிக்கலோடய தீமைகளை வந்து புரிஞ்சு அவர் வந்து அப்போவுமே அதில் இருந்து வெளியே வந்துட்டார் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதில் இருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்தவர் என்ன பண்ணார்னா இவருக்கு வந்து இருக்கிறது ஒரே ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் விவசாயம்தான் அவருக்கு வந்து இருக்கக்கூடியது அதில் வந்து நெல் மட்டும்தான் போடுவார் அவருக்கு என்னென்னா அவருக்கு ஊர்லேயே வந்து கடைசி வெயில் அவருக்கு தான் கடைசி வெயில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து வந்து சேனலில் வந்து அப்படி தான் வரணும் கால்வாயில் வந்து அப்படி தான் வரக்கூடியது தண்ணி அப்போ இவருக்கு மட்டும் தண்ணியே விடமாட்டாங்க கடைசி வெயிலுங்கிறதுனால எல்லாருமே பாய்ச்சிட்டு கடைசியாக தான் இவருக்கு கொடுப்பாங்க இவர் வந்து என்ன பண்ணாருன்னா சரி இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் பெரிய பெரிய வரப்பாக எடுத்து வச்சிட்டாரு அப்போவே எனக்கு வந்து ஒரு வாட்டி தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணியிலே விளைஞ்சிடணும் பயிர் அவரை வந்து ஏதோ இதை வந்து மரபில் இருந்து க கண்டுபிடிச்சி பண்ணலை ஏதோ தற்செயலாக பண்ண போனவர் இந்த மாதிரி பெரிய வரப்புகள் வச்சு அதில் வந்து எவ்வளோ அவருக்கு ஒரு வாட்டி விட்டாங்கன்னா அந்த தண்ணியிலே விளைய வச்சுருவார் இல்லை மலை தண்ணியிலையும் அதுக்கு அடுத்து பெய்யக்கூடிய மலைத்தண்ணியிலையும் விளைய வச்சுருவார் மழை பேஞ்சினாலும் ஒரு சொட்டு அவர் பணையில் வந்து வெளியே போடாங்கிறதுக்காக ஒரு நாலு அடி வந்து தூக்கி வச்சுட்டார் எப்போ அப்போயோ தூக்கி வச்சுட்டார் வச்சுட்டு என்ன பண்ணார் அதில் ஃபுல்லாக வந்து நெல் வந்து நல்லபடியாக அருமையாக விளைஞ்சிது அதுக்கப்புறம் வரப்பெல்லாம் சும்மா இருக்கான்னு சொல்லிவிட்டு அதில் வந்து தென்னை மரங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வாழை காய்கறி இது மாதிரி பயிர்கள்லாம் கொண்டு வந்துட்டார் அவருடைய அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி எப்படி எப்படி வருது அந்த வரப்போட சரிவுகளை வந்து நிறையா நல்ல வேலைகளை செய்யுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதை வந்து இன்னும் அந்த ஆராய் வந்து மேம்படுத்தி நம்ம எல்லாருக்குமே அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கெலாம் சொல்லி கொடுத்தாரு நாங்கள் ஒரு சின்ன குரூப்பாக போய் சேர்ந்தோம் அவர்கிட்ட போய்ட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து திருப்பி வந்து நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்பு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கிறோம் குரூப்பில் நிறையா இருக்குதுங்க நீர்நிலை மேலாண்மை எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வந்து எங்கெங்கே போகிறோமோ எந்தெந்த மீட்டிங்கு இப்போ இப்போ இந்த மாதிரி பண்ணைகளுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ எடுத்து அவனப்படுத்துகிறோம் நம்மளோடய குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பதிவுகள்லாம் எல்லாமே இருந்துட்டுது சரி சரி சரி நல்லது அது மாதிரி வந்து அதை என்னென்னா நம்ம ஒரு பண்ணையை வந்து அதோட முன்னேற்றத்தை வரைக்கும் கொண்டு போய் விட்டுறோம் இப்போ ஒரு பல்லவம் பழனிசாமி பண்ணையில் முதல் தடவையாக நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நெல் போடுறதுக்கு தான் போனார் அங்கே போனது நெல் இந்த பகுதியில் வராது எப்படின்னு சொன்னோன்னா அதை எப்படி வராதுன்னு சொல்கிறீங்க நான் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லி சேலஞ்சிங்காக எடுத்து நெல் போட்டார் நெல் போடும்போதே என்ன ஆச்சுன்னா பாதி தான் நெல் வந்துச்சு பாதி பயிர் வந்து செத்துப்போச்சு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா கடுமையான உப்பு தண்ணி இருக்குது அவருக்கு நல்ல ஓரளவுக்கு ஒரு தண்ணி இருக்குது ஆனால் அதுவுமே வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவடி போர் வச்சுருக்கிறாரு ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் தான் ஓடும் ஸோ அதை வச்சு நெல் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை மழை பெய்யுற காலங்கள் மழை பெய்யுற காலங்கள்லாம் போட்டது ஸோ பருவமழையை நம்பி நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து பார்த்துன்னா பாதி நெல் செத்துருச்சு அப்போ என்ன அப்படி காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து சரியான உப்பு உப்புங்கிறதுனால அது வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த பகுதியிலே க பயங்கர உப்பு தண்ணி தண்ணியில் வந்து உப்பு தன்மை அதிகம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாது அப்புறம் மீட்டர் வச்சு பார்த்தோம் மீட்டரில் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு இருந்துச்சு அது வந்து வயலே வைக்க முடியாது அவ்வளோ உப்பு கட்டுமையான உப்பு அப்புறம் அதே பகுதியில் அவர் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் வந்து தென்னையும் வச்சுருக்கிறாரு தென்னை எல்லாமே பாதி காஞ்சி அப்படி இப்படி இருக்குது சரியான முறையில் பராமரிப்பு இல்லை இந்த பகுதியில் உள்ளது முழுவதுமே ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்கு முன்னாடிலாம் இப்போம் அப்படி தான் இருந்துருக்கு தென்னையெல்லாம் செத்து செத்து அப்படியே உழுந்துட்டு இருந்துச்சு நான் பார்க்கும்போது இது என்ன ரொம்ப மோசமாக இருக்குது எப்படி பராமரிக்கிருக்குன்னு கேட்டால் தண்ணி இதில் போரில் இருக்கிற தண்ணி விட்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளியே இருந்து தண்ணி வாங்கி கொடுறாங்க சரி காய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் காய்ப்பே இல்லை மரத்தை மட்டும்தான் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ சரி இதை வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து மாதத்துக்கு ஒரு பயணுங்கிறது வந்துக்கிட்டே இருப்போங்க என்ன பண்ணோம் அடிப்படையாக வந்து நாங்களே உட்காந்து வரப்பு அமைச்சோம் ஆளை குட்டம் வந்து நாங்கள் மயிலாடுதுறை ஐயா ஊர்லேருந்தே ஆளைக்கூட்டம் வந்து வரப்புகள்லாம் அமைச்சோம் சுற்றி சுற்றி வரப்புகள்லாம் அமைச்சு நாலு தென்னைக்கு நடுவில் அந்த அந்த அமைப்பு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம குரூப்பில் நாலு தென்னைக்கு நடுவில் ஒரு குழி எடுத்து அந்த குழியில் நீர்ப்பாசனம் எதுக்குனா நீர்ப்பாசனம்ங்கிறது வந்து நம்ம வந்து மேலேயே கொடுத்துட்ருக்கோம் மேலேயே கொடுக்கறதுனால என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிய தண்ணி வந்து காற்றுல போயிடும் பாதிய தண்ணி வந்து ஆவியாகி போயிடும் இந்த பயிரோடய வேர் வந்து எடுக்கிறது கொஞ்சமாக தான் எடுக்குதுன்னா வேறு கீழே இருக்குது நம்ம வந்து மேலே விடுறோம் அதனால என்ன பண்ணுறோன்னா இந்த அமைப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு அடி கூழ் குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே தான் தண்ணி வைக்கிறோம் குழி நிரம்புகிற வரைக்கும் தண்ணி வச்சுரும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழியில் தண்ணி வச்சோம்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கீழே போகுது ஸோ அதை வந்து பயிர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அடிப்படையில் கொஞ்சம் தண்ணியை வச்சு பராமரிச்சோம் இப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்து கிணத்துல வந்து தண்ணி வந்து சொட்டுச்சு தண்ணி வந்து இங்கேருந்து கே கீழே இருந்து வீடியோ மேலேருந்து வீடியோ எடுக்கும்போதே உள்ளுக்குள்ளார சொட்டுற சத்தம் எங்களுக்கு வந்து நல்லாவே கேட்டுச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மழையை பெய்யாத இடத்துல தண்ணி எப்படி சொட்டுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த தண்ணியோடய உப்பு அளவும் பார்த்துட்டே இருந்தோம் உப்பு அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து மூவாயிரத்தி எண்ணூறுலேருந்து மூவாயிரம் வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரம் வந்துச்சு அப்புறம் ஒரு எட்டு ஒம்பது மாதம் பத்து மாதத்தில் வந்து நூற்றி பதினெட்டுக்கிட்ட வந்துச்சு வெறும் நூற்றி பதினெட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியோடய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் பூமியில் வந்து நம்ம நம்ம நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய தண்ணி நீர்மட்டம் கீழே இருக்கக்கூடிய நீர்மட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு அளவு குறைஞ்சிரும் நம்ம வந்து சோகத்தில் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிடுனா உப்பு குறைஞ்சிரும் அது உப்பு இருக்க தான் செய்வோம் பட் ஏன்னால் நம்ம எடுக்கக்கூடிய அளவோட உப்பு குறைஞ்சிரும் ஏன்னா நீரில் வந்து உப்பு வந்து கரைஞ்சிரும் கேட்டுங்களா அப்போ அதிகமான நீர் உருவாக உருவாக உப்பு வந்து கீழே போய் தங்கிடுது அதோட உப்போட அளவும் குறைஞ்சிடுது இதை வந்து கண்டுபிடிச்சோம் அடுத்து இந்த இந்த பண்ணையிலே பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்குள்ளெலாம் வந்து அவங்களுக்கு வந்து காய்ப்பு வந்து அதிகமாக வந்துருச்சு நல்ல காய்ப்பு சரியான காய்ப்பு இன்னமும் இருக்குது இன்றைக்கி அவர் வந்து நம்ம முறையிலேருந்து சரியாக பண்ணலை அவங்களுக்கு தெரியும் அவர் அவர் வயசானவர் யார் எது சொன்னாலும் செஞ்சிருவாரு அது மாதிரி போய்ட்டுருக்காரு அதனால் நம்ம அதை வந்து ஒரு மாதிரி பண்ணைகளாக வந்து யார்ட்டையுமே சொல்கிறது இல்லை நம்ம மாதிரி பண்ணைகளாக சொல்கிறது வந்து சக்தி பிரகாசம் பொள்ளாச்சி சக்தி பிரகாசு பண்ணைகள் அக்காவுக்கு தெரியும் அவங்க ஒரு அஞ்சு ஆறு மாதமாக வந்துகிட்டு இருந்தாங்க எங்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணைக்கு போனோம் ஒரு சக்தி பிரகாஷ் பண்ணைக்கு தான் வந்து மாதிரி பண்ணையாக அமைச்சோம் அதில் பார்த்திங்கன்னா சக்தி பிரகாஷ் வந்து முதல்ல நம்பல்லாம் செய்யலை இப்போ நாங்களும் என்ன சொல்கிறேன் நம்பல்லாம் செய்ய வேண்டாம் யாரையும் யாரும் நம்ப வேண்டாம் நம்ம என்ன சொல்கிறோம் போய் நாங்கள் நாங்கள் பண்ணியிருக்க இடத்த பாருங்கள் சரியா அதில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிறு பகுதியில் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ப பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் பண்ணியிருக்க எடு வச்சுருக்கிறீங்க தென்னந்தோப்பு வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு ஏக்கராக பண்ணுங்கள் இல்லை அரை ஏக்கராக பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின் சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் யாரையுமே வந்து நம்ம கட்டாயப்படுத்துறதில்ல இது உங்கள் மனசுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணால் அது சரியாக வரும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜியும் உங்களுக்கு புரியணும் எப்படி தண்ணி உருவாகுதுன்னு கிட்டத்தட்ட வந்து சக்தி பிராஸ் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு தான் ஒரு எங்களை தண்ணி இதே மாதிரி பிரச்சனை தான் இந்த மாதிரி இருக்குன்னு காளியாபுரம் காளியாபுரம் நீங்கள் பார்த்தீங்க காளியாபுரம் ஆ தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிது அதாவது வந்து இந்த பென்சில் டாப்பு மரத்துலாம் வந்து தெளிவு வந்துருச்சு தெளிவு வந்துருச்சு இப்போ வந்து பென்சில்டாப் மரமே காய் போட்டிருக்கு ஒரு ஒரு காயோ ரெண்டு காயோ போட்டுருச்சு போயிட்டு வந்தோம் நாளைக்கு முன்னாடி அது ஒரு ரெண்டு காய் போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பென்சில் டாப் மரத்தில் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அது மாதிரி காய் வந்து அவருக்கு வந்து இந்த மழை காலத்திலேயே வந்து காயோட அளவு வந்து பெருசாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட பொள்ளாச்சிலேயே வந்து அவருடைய காய் மட்டும்தான் வந்து ஒரு கிலோ வந்துருக்கு உரித்ததுக்கு பிறகு ஒரு ஒரு தென்னங் காய் தேங்காய் தேங்காய் வந்து உரித்ததுக்கு பிறகு ஒரு கிலோ வந்துருக்கு தரோம் காய் ஆய் இவ்வளோ சைஸ் அந்தளவுக்கு வந்துருக்கு அவர் என்ன சொன்னாப்புலன்னா கோடையில் தாங்க இவ்வளோ பெருசு வரும் குளிர்காலத்துலயோ மழை காலத்துலையோ இப்படி வராது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல இப்போது திருப்பி கேட்கணும் அதனால் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கனா நீங்கள் தயவு செஞ்சு வெட்டுக்கு கொடுத்துட்றாதீங்க நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அதை எல்லோரும் இல்லையா நம்ம நம்ம எல்லாேருமே வந்து என்ன வந்து ஆயிரத்தி டெக்னாலஜி பேசினாலுமே என்ட் ஆஃப் அ வந்து பொருளாதாரம் ஸோ நல்லா விளைச்சல் கொடுக்கணும் நல்லா நம்மளுக்கு வந்து வருமானம் வரணும் அது இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த கட்டமாக போவோம் இல்லையா நம்ம அதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்னால நீங்கள் வந்து காயை வந்து வெட்ட வெட்டுக்கு கொடுக்காதீங்க வெட்டுக்கு கொடுக்காமல் வச்சுருங்க நாங்கள் வந்து அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் வீடியோ எடுத்து எல்லாேருக்கும் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் காமிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஸோ அவர் பண்ணியில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக பண்ணைக்கு தண்ணியே விடலை நீர்ப்பாசனமே பண்ணலை ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி போன மழை பெஞ்சு இல்லையா மழை பெஞ்சி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு டேம் இருக்குது அது என்ன டேம்ன்னு கேட்டதில்லை ஆலியாரா ஆலியார் டேம் அங்கேருந்து வந்து கசிவு நீர் வந்து வர்றது வந்து அவங்க பண்ணைக்கு உள்ள கூடி வந்து ஓடி போகுது அதனால் என்ன நம்ம செஞ்ச வேலையினால இப்போ நம்ம வந்து இந்த குழி எடுக்கிறோம் இல்லையா வரப்படுத்து இந்த குழியெல்லாம் எடுக்கிறதுனால என்ன ஆகுன்னா நிலம் வந்து ஃப்ரீயாகும் நிலம் வந்து ரொம்ப ஃப்ரீயாகிடும் லூஸ் ஆகிரும் சாயில் வந்து சாயில் வந்து ரொம்ப லூஸ் ஆகிரும் எவ்வளோ மழை கிடச்சுனாலும் உள்ளே வாங்கிக்குவோம் அந்த ரெண்டு ரெடி ஆழத்துக்கு வந்து உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ மழை கிடச்சுன்னா உள்ளே வாங்கிடுவோம் நீங்கள் மழை பேஞ்சு அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கு வந்து அறிகுறியாக இருக்காது அவ்வளோ தண்ணியும் உள்ளே வாங்கிருக்கோம் சரிங்களா என்ன பண்ணிருச்சுன்னா அது வெளியே இருந்து வர்ற தண்ணியை ஃபுல்லாத்தையுமே உள்ளே வாங்கிட்டே இருந்துச்சு அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் என்ன அவர் வந்து எதுக்கு கூப்பிட்டாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சு ஸ்டாப்பில் எனக்கு தண்ணி வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சு ஸ்டாப்பில் ஆமாம் எனக்கு தண்ணி வேண்டாங்க எங்கள் தண்ணி என் வந்து நீங்கள் வந்து தண்ணியை வடித்து கொடுங்க அப்படின்னாரு ஆமாம் சரி அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேலை செஞ்சோம் அந்த அந்த கரையை மட்டும் கொஞ்சம் வந்து சரிவாக போட்டு அந்த வாய்க்காலில் போகக்கூடிய கரையை வந்து சரிவாக போட்டு விட்டோம் ஏன்னா வந்து உள்ளே வந்து ஊடுருவி வராது இந்த அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துக்கலாம் எப்படின்னா வந்து கவர்மெண்ட் வாய்க்காலெலாம் போகும் இப்போ ஆற்றுலேருந்து சேனல் மூலமாக கொண்டு வருவாங்க அந்த சேனலோடய வாய்க்கால் கரையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி சரிவாக தான் இருக்கும் இப்படி செங்குத்தா கொண்டு செங்குத்தா அமைச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு எங்கேயுமே கொண்டு போக முடியாது சரிவாக அமைச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுன்னா சைடில் சீப்பேஜ் இருக்காது சைடில் வந்து தண்ணி வந்து உறிஞ்சப்பட்டு போகாது சரிங்களா அது பாட்டு நேராக வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சைட்டில் இப்படி வச்சுரு வி ஷேப்பில் வச்சுருக்கும் இது வந்து லோடு தான் இந்த தண்ணிங்கிறது லோடு இப்படி இப்படி அமைக்கிட்டு மேலே தான் போகுமே தவிர சைட்டில் உள்ளுக்குள்ளே பெரிய அளவுக்கு வாங்காது அதனால அந்த அந்த அமைப்பிலையே தான் கொண்டு வருவாங்க எல்லா வாய்க்காலுமே அந்த அமைப்பில் கொண்டு வந்தோம்னா எந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியுமோ அங்கே வரைக்கும் கொண்டு போக முடியும் எல்லாம் கொண்டு போக முடியாது இடையிலே தண்ணி வந்து காலியாகிடும் பூமி இழுக்கும் அந்த இதில் இழுத்துட்டு போயிடும் ஸ்ட்ரெயிட் ஆக்சுன்னு தான் இழுத்துட்டு இதே அமைப்பில் தான் நம்ம வந்து வரப்புகளையுமே சொல்லி கொடுக்குறோம் நாலு பக்கமும் கரை போட்டு உள்ளுக்குள்ளார வந்து நாற்பத்தஞ்சி டிகிரியில் வந்து சரிவா நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ சக்தி பிரகாஷ் பண்ணையில் இதுதான் நடந்தது அவர் வந்து இப்போது இடையில் வந்து பண்ணை ஒரு பதினஞ்சு ஏக்கரு அதனால் வந்து பண்ணையை பார்க்குறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வேலையை விட்டுட்டு வந்தார் இப்போது வேலைய விட்டு வந்து பதினஞ்சு ஏக்கருமே வந்து வரப்போட்டு இந்த குழிகள்லாம் எடுத்து பராமரிப்பு பணிகளை எல்லாமே முடிச்சுட்டாரு ஸோ ஒரே ஒரு ஆள் வந்து வேலைக்கு வச்சுருக்கிறாரு இப்போ திருப்பியும் வந்து பண்ணையில் அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வேலை தேடிட்டுருக்கிறாரு ஸோ நம்மளுடைய சாதனை அதுதான் திருப்பியும் வந்து வேலைக்கு போக வச்சிட்டோம் ஏன்னா அவருக்கு வேலை இல்லை பண்ணையில் அவருக்கு வந்து கே இது பறிக்கிறது மட்டும்தான் தேங்காய் பறித்து விற்கிறது மட்டும்தான் இருக்குது வேலை வேறு எந்த வேலையும் இல்லை வே பண்ணையில் இருக்கிற ஆளுக்காவது வேலை இருக்குன்னா அவங்களுக்கும் கிடையாது ஏன்னா நீர்ப்பாசனம் வைக்கிறதுக்கு தான் ஆள் தேவை இல்லையா சும்மா பார்த்துக்கிறதுக்கு தான் யாரும் வராத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு தான் காவலுக்கு காத்துக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே ஆள் இருக்க தவிர மற்றபடி பராமரிப்புக்கு வந்து இல்லை ஸோ இதை இதை வந்து நம்ம வந்து சு்தான்பட்டையில் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கிறோம் பாபுன்னு ஒருத்தங்க பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அக்கா பண்ணியிருக்கிறாங்க இப்படி நம்ம பழனியில் வந்து கனகராஜு இப்படி யார் யார் வந்து விரும்பி கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் போய் நம்ம வந்து இந்த இலவசமாகவே பண்ணி கொடுக்குறோம் இது இதுக்கு எதுவும் சார்ஜெலாம் வாங்குறது இல்லை நம்ம போகிறோம் போகிற டைமில் வந்து எப்படி இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வரப்பு அமைக்கிறது குழிகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு செயல்முறையாக சொல்லி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துக்க வேண்டியது அப்புறம் மாதம் மாதம் நம்ம வந்து வந்து பார்க்குறோம் வந்து உங்களோட பண்ணைகளை வந்து பார்க்குறோம் யார் யாருக்கு தேவைப்படுதோ யார் யார் வந்து விருப்பமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே போய் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்றோம் செயல்முறையிலேயும் நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம் சரிங்களா இதுதான் வந்து நம்மளை பற்றிய விஷயம் இதில் வந்து இன்றைக்கி நீரை உருவாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீரை வந்து எப்படி அப்படின்னு எப்பவுமே வந்து ஒரு குழிவான ஒரு குழி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல குளிர்ச்சியை தங்குவோம் காற்று வந்து எடுத்துகிட்டு போகாது காற்று தான் அதிகப்படியான வந்து நீரை வந்து எடுத்துகிட்டு போகும் அப்போ வந்து இந்த வரப்பு அமைச்சிருக்கிறதுனால அந்த காற்று வந்து அந்த அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னு வீங்களேன் கீழே இறங்கவே இறங்காது அந்த லெவல்லையே போயிட்டுருக்கோம் ரொம்ப தூரம் போயிட்டு தான் இப்படி காற்று ஏறி அப்படி தான் இறங்கும் சரிங்களா அதனால் என்ன சொல்கிறோன்னா ஒரு ஏக்கருக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்கிறோம் அப்போ என்ன அப்படின்னா இது நம்ம அரூ அணுபூர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு உள்ளே ஒரு ஏக்கருக்கு அதிகமாக போயிட்டிங்கன்னா அந்த காற்று வந்து இந்த கரை மேலே ஏறி திருப்பியும் அப்படியே இறங்கிடும் சரியா இறங்கி அப்புறம் திருப்பி ஏறி போகும் அப்போ நடுவில் இடம் வந்து காஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஏக்கருக்குள்ளே வந்து அமைக்கிறோம் ஒரு ஏக்கருக்குள்ளே அமைச்சிட்டோன்னா அந்த காற்று வந்து ஏறினது கீழே அப்படி லேசாக இறங்கினா கூட தரையை தொடாது தரையை தொடாமல் அப்படி போயிரும் ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரை வந்து உள்ள குளிர்ச்சியை வந்து காக்கப்படும் சரிங்களா இது ஒன்று அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீரை உருவாக்குறது அது நான் சொல்லிடுறேன் நம்ம ஆசிரியர் வந்து ஞானப்பிரகம் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி சொல்லுவார் நீருங்கிறது ஒரு மாயப்பொருள் நீர் வந்து தண்ணிங்கிறது ஸ்பேஸில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் இங்கேருந்து ரிட்டன் ஸ்பேஸுக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்துச்சு இவர் பழனிசாமி பண்ணையில் வந்து மழையே இடத்துல தண்ணி உருவாயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கே இந்த வரப்பெடுத்து அதெல்லாம் கண்காணித்து அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி உருவாச்சு நான் சொன்னேன் இல்லையா சுட்டு தண்ணி வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு எட்டு பத்து மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து போரில் வந்து ஆயிரத்தி அடி போரில் நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி நிற்கவே மாட்டேங்க அவருக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இன்னையும் இருக்காது அது எங்களுக்கே புரியலை எப்படி தண்ணி வருது அப்படின்ட்டு ஏன்னா மலையும் பெய்யலை அந்த பகுதியில் வறட்சியாக இருந்துச்சு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மழையே கிடையாது நல்லாடம் பக்கத்தில் எங்கே மழை சுத்தமாக மழை கிடையாது அப்போ அது புரியாமல் இருந்துச்சு அப்போ இவர் வந்து சொன்னார் இது மாதிரி வந்து ஸ்பேஸ்லேருந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்ட்டு அப்புறம் அதை யோசித்து பார்த்தப்பற தான் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பூமியை வந்து சூரியனை சுற்றி வருது இல்லையா சூரியனை சுற்றி வருவதில் உத்தராயணம் சந்திராயணம் சொல்லுவாங்க அதாவது வந்து ஆறு மாதம் வந்து கோடை காலம் ஆறு மாதம் வந்து குளிர்காலம் குளிர்காலம் மழைக்காலம்லாம் வந்துடும் அப்போ அந்த குளிர்காலத்தில் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீல்வட்ட பாதையில் சுற்றும்போது இந்த பூமி வந்து குளிர்காலம் டிசம்பர் மாதம்லாம் போகும்போது பூமியை சூரியனை விட்டு தள்ளி போயிடும் சூரியனோடய ஆதிக்கத்தில் இருக்காது இப்போ இங்கேலாம் எப்படி குளிர்ச்சி இருக்குது அந்த மாதிரி குளிர்ச்சி இருக்கும் என்ன தான் வெயில் அடிச்சிங்கனாலும் வெயில் அடிச்சுதுனாலும் வெயிலே தெரியாது குளிர்ச்சியாக இருக்கும் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் தெரியும் நமக்கு அவ்வளோ அடிக்கிற வெயில் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா அப்போது வந்து நம்ம வந்து சூரியன் பக்கத்தில் வந்துடும் இப்போ சூரியனை விட்டு ரொம்ப விலகி போயிட்டோம் விலகி போனோடன என்னாகுதுன்னா அந்த இந்த கோல்டு வந்து ஒரு பந்து மாதிரி இருக்கக்கூடிய உருவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் மாட்டிக்குது ஸ்பேஸ் ஃபுல்லாக கடுமையான குளிர்ச்சின்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க ஸ்பேஸில் வந்து கடுமையான குளிர்ச்சி தான் இல்லைங்களா ஸ்பேஸுங்கிறது வந்து அதாவது ஸ்பேஸுங்கிற இடம் வந்து கடுமையான குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது மைனஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி ஸோ அந்த குளிர்ச்சியில் போய் மாட்டிக்குது ஆண்டார்டிகா மாதிரி அந்த குளிர்ச்சியில் போய் மாட்டிக்குது இந்த பூமி வந்து அந்த இடத்துல மாட்டிக்குது அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து குளிர்ச்சிலே இருக்குது அந்த டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பனி பனி வந்து மழை துளி மாதிரி அடிக்கிறது தெரியும் சும்மா லேசான டிராப் டிராப் டிராப்ஸாக அதை நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம் நம்ம வந்து இங்கே பார்க்கலாட்டா கூட இந்த கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னு வைங்களேன் மழை பெய்யாது அந்த பனி துளியே வந்து லேசான ட்ரிஸ்லிங் மாதிரி இருக்கும் லைட்டாக மழை துளி மாதிரி லேசாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இங்கேயே இருக்குது இல்லையா இங்கேயே இருக்குது இது இதை வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த குளி மாதிரி அமைப்பு எடுத்தவுடனே இதை வந்து வாங்கக்கூடிய தன்மைக்கு ஆயிருது ஆயிடுது சரிங்களா இப்போது குளிர்ச்சியை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாய் கூட பார்த்திங்கன்னா படுத்துக்கிறது குழி தோண்டி தான் படுத்துக்குவோம் சரிங்களா நாய் வந்து என்ன பண்ணுன்னா குழி தோண்டி தான் படுத்துவோம் ஏன்னா சாதாரண தரையில் படுத்தோன்னா சூடுன்னு தெரியும் அதுக்கு குழி தோண்டிட்டேன்னு வைங்களேன் குழிக்குள்ளே வந்து குளிர்ச்சி இருக்கும் சூடு அவ்வளோ தூரத்துக்கு தாக்காது அதனால அது கூட அது கூட அறிவு இருக்குது சரியாக செஞ்சுக்கும் நம்ம இந்த மாதிரி குழி எடுக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா இந்த இந்த இது வந்து குளிர்ச்சியை வந்து உள்ளவாங்க கூடிய தன்மைக்கு இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து குளிர்ச்சியை வாங்கிக்கிட்டே இருக்கும் இந்த குளிர்ச்சியை வாங்க வாங்க வாங்க தண்ணியை வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் இப்போ அவர் நிறையா வந்து பேப்பர்லாம் படிச்சுக்கலாம் சயின்டிஸ்ட் வந்து நிறையா டிவைஸ்லாம் உருவாக்குறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்து நீராக கன்வெர்ட் பண்ணுறது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சரிங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க காற்றில் உள்ள நீரை ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை வந்து நீராக வந்து உருவாக்கக்கூடிய மிஷினரிஸ்லாம் இப்போ வந்து வந்துட்டுருக்கு இதே விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம் எப்படின்னா பூமியில் கட்ட வைக்கிறோம் பூமியை வந்து வாங்க வைக்கிறோம் முதல்ல வாங்குறதுக்குள்ள தன்மைக்கு மாத்திரம் அதை சரிங்களா ஸோ லூஸ் ஆக்கிறோம் நம்மளை சாயில் வந்து லூஸ் ஆக்கி எவ்வளோ மழை தண்ணி எவ்வளோ குளிர்ச்சி கிடச்சாலும் உள்ளே வாங்கு அப்படின்றோம் ஸோ கிட்டத்தட்ட ஆறு மாதம் வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நீர் வந்து அபரிமிதமாக உருவாகிருக்கு சரி இதை ஒரு இடத்துல தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கெங்கே போய் இதெல்லாம் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பத்து பதினஞ்சு பண்ணைகளுக்கு மேலே வந்து மாதிரி பண்ணைகளே போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா எந்த எல்லா பண்ணைக்கும் போய் நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது எல்லா பண்ணைகளையும் போய் பார்த்து நீங்கள் வந்து எங்கெங்கே உருவாகிருக்கோ அதெல்லாம் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வார்த்தையில் சொல்லி யாரையும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை இது வந்து நம்ம செயல்முறை அனுபவத்தை தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அனுபவத்தில் நடந்தது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கோங்க சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு எளிமையான விஷயம் இருக்குது எளிமையான விஷயம் வலிமையாக இருக்குது நீருங்கிறத உருவாக்கிடுறோம் அதுக்கப்புறம் பயிரை பயிரை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ தண்ணி நிறையா வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிறையா தண்ணியை விட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப நீராகிடும் தண்ணி தண்ணியை குடிச்சு குடித்து குடிச்சு குடித்து ரொம்ப நீராகிடும் ஸோ வறட்சிக்கும் உட்படுத்தணும் ஒரு ஒரு தென்னை மரமோ இல்லை எந்த மரமாக இருந்துச்சுனாலும் சரி தான் வந்து அதோட அதோட காலிலே அது வந்து இருந்துக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பழக்கணும் அதை வறட்சிக்கு உட்படுத்தணும் குறஞ்ச நீரை கொடுக்கணும் குறஞ்ச நீரை கொடுத்து வறட்சிக்கு உட்படுத்தி அதோட காலில் அது இருக்கிற மாதிரி அதுக்கு பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வறட்சி நாலும் வறட்சி வந்துச்சுனாலும் அது தாங்கிக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வேரை வந்து தேடி போய் வந்து நீருக்கோ இல்லை வந்து வேறு சத்து பொருளுக்கோ தேட விட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு வந்து அதிகமான ஏரியாவுக்கு ஓடும் சரிங்களா அதிகமான ஏரியாவுக்கு ஓடும் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய புயல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து தப்பிச்சுக்கும் வேறு வந்து அடிப்படை வேறு தான் இப்போது நிறைய இடத்துல நம்ம வந்து மேலே தான் பார்த்துட்டு இருக்குமாதிரிதான் மண்ணுக்கு கீழே பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடிய எந்த செயல்முறையினாலும் சரிதான் இயற்கை வேளாண்மை செயற்கை வேளாண்மை எந்த மாதிரி வேளாண்மைனாலும் சரி நம்ம மண்ணு கீழே வேற வந்து பார்க்கவே இல்லை இப்போ ஒரு ஒரு பயிர் வந்து காயுது மேலே காயுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கண்டிப்பான முறையில் அதுக்கு பிரச்சனை வந்து வேறில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த வேற வந்து சரியான முறையில் நம்ம வந்து கவனித்து அதை வந்து என்ன என்ன பண்ணணுமோ அதுக்கு என்ன பிரச்சனையும் அதுக்கு வந்து தீர்வு கொடுத்துனோன்னா சரியாகிடும் சரிங்களா இல்லை யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இப்போ ஆ பண்ணலாங்கய்யா காய்கறி நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து காய்கறி பேருக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் அதாவது கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னும் வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போகலை ஆக்சுவலாக ஏன்னா அது வந்து ஒரு எட்டு அடிக்கு ஒரு கத்திரிக்காய் எட்டு இல்லை பத்து பத்தடி சரிங்களா ஏன்னா கத்திரி செடியை வந்து நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்துல எட்டு வருஷம் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி வந்து இருக்கணும் அது வந்து கா அது வந்து ஒரு ஆள் வயரத்துக்கு வளர்ந்து வரணும் நாட்டு ரக சத்திரி செடி ஆள் வயரத்துக்கு வளரணும் ஏன்னா பார்த்துக்கோம் நம்ம இதெல்லாமே வந்து பார்த்துருக்குறோம் ஆள் வயரத்துக்கு வந்த கத்திரி செடியெல்லாம் பார்த்துருக்கோம் அது நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இதை வந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பழனி கனகராஜி பண்ணையில் வந்து அந்த ட்ரெயில் பார்த்துட்ருக்கோம் அது அதில் வந்து என்ன தவறு நடந்துச்சுன்னா அவங்க வந்து நாட்டு ரகம்னு சொல்லிட்டு ஹைபிரிட் ரகம் வாங்கிட்டாங்க அந்த ஹைப்ரிட் ரகம் ஒரு ரெண்டு அடிக்கும் மேலே வளரமாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுது அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு நாட்டு ரகம் திருப்பி அதுக்கு நாட்டு ரகம் போடுறதுக்காக சொல்லி வச்சுருக்குறோம் ஸோ அதை கொண்டு வந்துட்டோன்னா அது ஒரு மாதிரியாக வந்துடும் ஸோ நீங்கள் சொந்த கொஞ்சம் ஆ சரிங்களா அதே மாதிரி வந்து இதில் வந்து மேல்மருத்துல ரமேஷின்னு ஒருத்தருக்கார் அவர் பண்ணையில் மிளகாய் அப்புறம் வந்து தக்காளி இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக பார் முறையில் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து என்ன மாறுதல் கொண்டு வந்திருக்கோன்னா ஒரு பார் விட்டு ஒரு பார்லாம் தண்ணி விடுவாங்க இப்போது எல்லா பார்லேயும் தண்ணி விடுவாங்க ஸோ பாரு பார் சின்ன கால்வாய் இருக்கும் சின்ன வாய்க்கால் இப்போ சொட்டு நீர் அவங்க கால்வாய் இதில் பாசனம் பண்ணிக்கிறாங்க ஸோ கால்வாய் அதில் வந்து பாசனம் போகுது தண்ணி நீர் போகுது எல்லாத்துலேயும் போகும் ஒன்று விட்டு ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணிவிட்றோம் அதில் போகிறது இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக வந்து எரு போட்டு அதை மூடிட்டோம் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மிளகான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் மிளகாய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ எட்டு ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி இன்னும் வந்து மகசூல் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ அது வந்து ஒரு விஷயம் பண்ணிடுறோம் இன்னும் அதை வந்து ஆவணப்படுத்தலை இன்னும் வீடியோவாக கொண்டு வரல ஏன்னா அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் அதாவது நம்ம ஆறு மாசம் காய வைக்கிறோம் அதை ஆறு மாசம் வந்து குடியெடுத்து காய வச்சிடறோம் சரிங்களா அப்ப வந்து வறட்சி கொண்டு வந்துடுறோம் ஒரு விஷயம் அப்புறம் ஆறு மாசம் வந்து குழியை மூடிடுறோம் இப்போ மழைக்காலம் வருதோ மழைக்காலம் வந்து குழியை மூடிடுறோம் குழியை மூடும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரப்பதம் அதிகமா இருக்கும் கீழேருந்து சூடு வந்து அதை வந்து தாக்கும் பூமியிலேருந்து நேச்சுரலாக சூடு வரும் இல்லையா அந்த சூடு வந்து மேலே வந்து தாக்கும் ஸோ ஈரப்பதமும் சூடும் பேலன்ஸ் ஆகிக்கணும் அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்காது தண்ணி ஏற்கனவே உள்ளே வாங்கிக்கும் வாங்கிட்டு பயிர் வந்து குளிர்ச்சியில் மாட்டாது நீங்கள் கேட்குற கல்வி அதுதான் அதிகமான குளிர்ச்சி வந்துச்சுன்னா வந்து வேரிகள் நோய் வரும் தென்னைக்கெல்லாம் வந்து இந்த சொரி மாதிரி உழும் தென்னை தென்னையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பா வெள்ள வழியா வட்டவட்டமா இருக்கும் அதெல்லாம் தோல் நோய் மனுஷங்களுக்கும் அதே தான் அதிகமான தண்ணி குளிர்ச்சியில குளிர்ச்சியில இருந்தோம்னா மனுஷங்களுக்கு வந்து தோல் நோய் இருக்கும் குளிர்ச்சி அதிகமாக மழை காலத்துல தோண்ட மாட்டோம் மழை காலத்துல மழை காலத்துல குளிர்ச்சி குளியில வந்து தண்ணி வாங்க கூடாதுங்கிறது ஒரு விஷயம் அதுக்கடுத்து அந்த ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கரை வேறு எடுத்து வச்சுருக்கோம் கரை எடுத்து வச்சுட்டு பண்ணுறதுனால அதிகமான குளிர்ச்சி ஆயிடும் இதை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து புரியாதா இல்லை புரியாது இல்லை உங்களால் ஏற்றுக்க முடியாது எப்படி அந்தளவுக்கு தண்ணி வரும் குளிர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு புளி எவ்வளோ எடுக்கணும் புளி வந்து ரெண்டு ஆளம் ரெண்டு அடிவீங்களா ஏரியா பார்த்தீங்கன்னா மண் முக்காலே ம் கொஞ்சம் குத்தி எடுக்க வேண்டியது களிமண் போனீங்கன்னா அதே மாதிரி தண்ணி தேய்க்கு நிறுத்துனீங்க அந்த அந்த உள்ள வெளியேறும் வெளியேறப்ப மண் ஓவரா குளிர்ச்சா மண் விரிவாங்க மண்பானை சிறப்பு என்ன ஆகுது மண்பானையில சூடு ஆகுறப்ப சட்டி இருக்குது லூஸ் ஆகிறப்ப என்ன இலகுதா அதைத்தான் அந்த குழி எடுக்கிறப்ப உள்ளிருக்க சூடெல்லாம் வெளியேறப்ப என்ன மண் இழகிரும் அப்ப மண் எழகம் வர்றப்ப என்னதான் களிமண்ணா எப்ப ஏற்பட்ட களிமண்ணாக இருந்தாலும் மண் எழகும் நீங்க சொல்றது கரெக்ட்டு தான் போய் களிமண் என்ன களிமணங்கிறது வந்து நெல் வயதுக்கான கட்டணம் இருக்கு அதை நெல் மட்டும்தான் தண்ணியிலே விளையக்கூடிய பயிரு கரெக்டுங்களா இந்த ஏரி எடுத்து வச்சுட்டு நீங்க ஏரி எடுத்து வச்சுட்டு உள்ள வந்து வச்சிருந்தீங்கன்னா தண்ணி அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம் நீங்க சொல்றது அதுதான் அந்த தண்ணியிலே வந்து நெல் வந்து விளைஞ்சிடும் உள்ள வந்து மண் வந்து குளங்குளம் தானே இருக்கும் அதுலயே வந்து விளைஞ்சு வந்துடும் சரிங்களா அதுல தண்ணி வச்சது கீழே போகாம எங்க போகும் ஒரு மூணு மாசம் வைக்கிறீங்க வேற வழியே கிடையாது கண்டிப்பா அது கீழே போய் தாங்கணும் ஏன் அப்படின்னு இது லோடு நாம தண்ணி வந்து தண்ணி வந்து லோடுனே கனெக்ட் பண்றது இல்லையா ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு அங்கல தண்ணியோட வந்து weight எவ்வளவு தெரியுமா 110 டன்ன்றாங்க அப்ப தண்ணப்புல இறைக்ற ஒரு 110 டன் வந்து நீங்க வந்து தண்ணி ஒரு லோடோட ஒரு பொருள் வச்சிங்கனா புயிர புசைக்கி வந்து கீழ இழுக்குமா இழுக்காதான் அது சொல்லுங்க இழுக்குறீங்க நீங்க இறரينه போகாதுங்க சார் இந்த பிராக்டிகலா யாரையாவது இறங்கணும் எவ்வளவுதுன சார் அது கழிப்பு இறங்குறது நாங்க இறக்க வைக்கிறோம் கரை வந்து சரிவா போட்டிக்கலாம் இல்லைங்க ஒரு ஒவ்வொரு பயிரில் கொடுத்தது இப்போ புஞ்சை பயிருக்குன்னா கொஞ்சம் சென்னைக்கு நாலு அடி போட்டுக்கலாம் நாலடினா உங்களுக்கு வந்து அகலமே வந்து எட்டு அடி வந்துருந்தேன் எட்டு அடி போட்டீங்கன்னா நாலு அடியில் நிற்கும் இப்படி போட்டிங்கன்னா அப்படியே வந்து டேப்பரா நிற்கும் சும்மா மண்ணி போட்டிங்கனாலே டேப்ரான் உரம் வந்து நீரே உரம்னு சொல்றோம் இப்போ ஒரு பயிர் எடுத்துக்கோங்க நீங்க தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க அது வந்து நல்லா வளருமா மழை தண்ணியில் வள வளரக்கூடிய பயிர் வந்து நல்லா வளருமா மழை தண்ணியில் இப்போ மழை பேஞ்சுடுவீங்களா ஒரு பயிர் வந்து டப்புன்ட்டு ரெண்டு ஒரே அடி இருக்கிறது ரெண்டடி வளர்ந்துடும் ஒரே குயிக்காக வளர்ந்துடும் அது என்ன மீனிங்னால் மழை தண்ணியில் எல்லா சொத்துமே இருக்குது சரிங்களா நீங்கள் அதை கட்டமைச்சானே போதும் நீங்கள் வந்து உரோங்கிறது தனியாக தேவையில்லை பட்டு உரம் வைக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் என்ன மாதிரி உரம் வைக்கலான்னு சொல்லிட்டு அது நம்ம சக்தி கிராஸ் பண்ணியெல்லாம் பண்ணியிருக்கோம் எப்படி உரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வச்சுதான் மட்டும் பார்க்கலாம் இன்டர் கார் இன்டர்கார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஏன்னா இவர் செல்வத்தை வர சொல்லிங்கன்னா நல்லா இருந்துருக்கும் திண்டுக்கல்ல செல்வாரு மாடல் மாடல் பண்ணிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் நாங்க வந்து காப்பாத்தி கொடுத்துருவோம் தென்னையை மட்டும் தான் காப்பாற்ற அதுக்குள்ள வந்து பாக்கு வச்சிருக்கிறாரு கிளசரிடியா அப்புறம் மாதுளை அதுன்னு ஒரு அஞ்சாறு வகை பயிர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு மாடல் ஃபைவ் லேயர் மாடல் வச்சிருக்கிறாரு தண்ணி இல்லாமல் எதையுமே வந்து காக்க முடியல நாங்கள் சொல்லிட்டால் தென்னையை மட்டும் நாங்கள் பாதுகாத்து தந்துடுறோம் மற்ற பேர்களுக்கு நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே பரவாயில்ல தென்னையை மட்டும் நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்தா போதும் அப்படின்னாரு ஒட்டன் சத்திரம் ஒட்டன் சத்திரம் கண்ணிவாடி ஃபுல்லாக அடிச்சிட்டு காலி பண்ணிட்டோம் மற்ற எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு இதில் மட்டும் கரை போட்டு வச்சிடறோம் அது எப்போ நாங்கள் கரை போட்டோமோ அதில் இருந்து அப்பப்போ மழை பெஞ்சிட்டுருக்கு இது வரைக்கும் ஒரு தண்ணி கூட அவர் வைக்கல பண்ணிடல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு மூணு மாதம் வருது நில் மெயின்டெனன்ஸில் போய்ட்டுருக்கு எதுவுமே இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஆள் சுற்றிட்டுருக்குறாரு வெளியூருக்குலாம் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்குறாரு வச்சு போட்டோம்னா ஏது சரியாக வராது அவ்வளோ உயரம் ஆளை வச்சு போட்டுக்க முடியாது நீங்கள் ஆல்ரெடி உயரம் வந்து மண்ணு போடணுன்னா ஆள்லாம் செத்து போயிருவாங்க ஒரு வேலை செஞ்சுக்க முடியாது ஜேசிபி அளவுக்குலாம் வேலை செஞ்சு முடியாது என்ன சொல்றா கொஞ்சம் உயரமாவே போட்டுக்கோங்க அடுத்த கட்டமா நம்ம பயிர்களையும் கொண்டு வர்றோம் நெல் வயல வந்து என்ன கான்செப்ட் சொல்லி கொடுக்கறோம் இது மாதிரி வரப்பு வச்சுக்கிட்டு ஏரி கட்டிக்கிட்டு ஏரி ஓரத்தில் வந்து தென்னைகள் கொண்டு வந்துடும் அந்த ஏரி ஓரத்தில் வந்து தென்னைகள் பார்த்திங்கன்னா இப்போ சராசரியாக வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது தென்னை ஒரு ஏக்கருக்கு போடலாம் இல்லையா எழுபது முறம் நெருக்கி நெருக்கி போட்டிங்கன்னா எழுபது முறம் போடலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவ்வளோ நெருக்கி போடாதிங்கன்னு சொல்கிறோம் நெருக்கி போட்டிங்கனாலே வந்து ஒன்று கொன்று இடிச்சுக்கிட்டு இருக்கோம் தாண்டும் குறும்ப இருக்காது குறும்ப கொட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வரும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது மரத்தில் தான் வந்து அதிக அதிகபட்சம் நம்ம வந்து ஐம்பது மரம் தான் சொல்கிறோம் ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே ஒரு ஏக்கருக்கு போட்டுக்கோங்கன்னே இப்போ நெல் வயலில் என்ன பண்ணுறான்னா கரையிலேயே வந்து முப்பது மரம் கொண்டு வந்துடுறோம் வரப்பு ஓரங்கள்லேயே முப்பது மரம் கொண்டு வரும் அதோடய காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக வந்து தனிப்பயிராக நீங்கள் போடுறது காட்டிலும் வரப்போட கரைகளில் போடக்கூடிய காய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கரை ஓரமாகவே நம்ம வந்து ஒரு மாட்டு எரு வந்து கொஞ்சம் எரு வச்சு அதை வந்து மூடிடுறோம் மேலே மண் போட்டு மூடிடுறோம் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு வந்து அது வந்து பலம் கொடுக்கும் அது வந்து ரெண்டு பயனு வந்துடும் இப்போ நெல்லும் அதில் விளைஞ்சிரும் நெல்லுக்கும் அதிலேருந்து மண்புழு சாப்பிட்டு மண்புழு எரு வந்து உள்ளே போய்ட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைஞ்சி போய்ட்டே இருக்கும் நெல்லும் அதில் வந்து வந்துடும் தென்னையும் வந்து அதில் காய்ச்சிரும் இப்போ நாங்கள் வாங்கின பண்ணையில் திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் வாங்க வாங்கின பண்ணையில் ஒரு நாலு தென்னை மரம் வந்து முதல்ல இருந்துச்சு காய் பிள்ளைல இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு மொட்டையாக இருந்துட்டு இருந்துச்சு அதை வந்து வாங்கி ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்ச்சிருக்கு முழுவதுமாக காய்ச்சிருக்கு காய் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை காய் வந்து அப்படியே கொல கொலையாக தொங்கும் இங்கே பண்ணணுன்னா எவ்வளோ நாளில் மாறு ஒரு இப்போ பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆறு ஏழு மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அதிகபட்ச ஒரு எட்டு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை உள்ள சேஞ்சஸ் வந்து ஒரு மூணு நாலு மாசத்துல வந்து பண்ணிக்கோங்க ஆனால் இன்று வந்து நம்ம நடுவு நடுவில் வந்து இப்போ நாலு மரத்துக்கு நடுவில் குழி எடுப்போம் அப்போ குழி எடுக்கும்போது நடுவுல தான் நீங்கள் வந்து இன்றக்க வந்து மாட்டோம் சரிங்களா அப்போ அந்த இடத்துல வந்து மண்ணை காய வைக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து குறஞ்சிரும் மண்ணை எப்படி காய வைக்கிறது செடி செடி இருக்கும்போது மண்ணை காய வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் தள்ளி வேணால் நம்ம குழி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த குழி எடுத்தோன்னா நிறைய பேர் தெரியும் குழி எடுத்தாலே வந்து மண்ணு காய ஆரமிச்சிடும் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து மரம் வைக்கும்போது குழி எடுத்து ஆறப்போட்டு தான் வைப்பாங்க குழி எடுத்து ஏன்னா சூடு வெளியே போகணும் சூடு வெளியே போய் குளிரணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது காயும்போது பக்கத்தில் உள்ள பக்கத்துலேயே நீங்கள் மரம் வச்சுருந்திங்கன்னா அதுவும் சேர்ந்து அது வந்து காஞ்சிடுவோம் அது சீக்கிரத்தில் அதனால என்ன பண்ணுறோன்னா அந்த குழி எடுத்துட்டு அப்பப்போ வந்து தண்ணி வச்சிடும் இப்போ தென்னைக்கு தென்னைக்கு குழி வைக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தூரம் தண்ணி கட்ட சொல்கிறோம் குழியில் வந்து தண்ணி வச்சுருங்க சொல்கிறோம் ஆ நாலு நிலம் இருக்குது நமக்கு இப்போ தென்னை மரத்துக்கு சொன்னீங்க இந்த நாலு ஏக்கராவில் வந்து இப்போ கிணறு ஒன்று வெட்டி சரி அதில் வந்து ஒரு பத்து தான் தண்ணி இருக்குது தண்ணி இப்ப வந்து நெல்வசாயம் பண்ணிட்டீங்க காய்கறி சாகுபடி ஒரு ரெண்டு ரெண்டு அடி வச்சுக்கலாம் ஏன்னா நாலடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஈரப்பதம் அதிகப்படியான தண்ணி ஆகி போயிடும் ஸோ அது வந்து மழை காலத்திலேயோ குளிர் காலத்தில் வந்து காய்கறி செடியை வந்து மாட்டிக்கும் சரிங்களா ஸோ அது மாட்டக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சம் குறைச்சி வச்சுடும் அப்போ குறைச்சி வைக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு நீர் உருவாகதும் கொஞ்சம் குறையுதான் உருவாகும் எந்தளவுக்கு நீங்கள் வந்து வரப்பை தூக்கிக்குறீங்களோ அதாவது வந்து வரப்பு வரப்பு உயர நீர் உயரும் அதுதான் வந்து நம்ம இலக்கியங்களை சொல்கிறது வந்து வரப்பு நீர் உயரும் சரிங்களா அந்த வரப்பு உயர்ந்துச்சின்னா தான் நீர் உயரும் வரப்பை குறைய குறைய நீரும் குறைய தான் செய்யும் ஆனால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நீர் இருக்க தான் செய்யும் ஆனால் என்னென்னா நெல்வயலில் நெல்வயல்லையோ இல்லை வந்து ஒரு தென்னைக்கு உள்ள தென்னையோட தொ தென்னதோப்புகளிலையோ ஏற்போ அளவுக்கு நீர் வந்து வரப்பு குறைய வைக்கக்கூடிய பண்ணைகளில் உருவாகாது சரிங்களா இந்த தண்ணி மட்டுமே எனக்கு வேணும் நான் பயிரெலாம் அடுத்த கட்டமாக பண்ணிக்கிறேன் எனக்கு எதுவுமே இல்லைங்கய்யா இப்போ நான் வந்து வெறும் வேக்கன் லேண்டாக இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எனக்கு சும்மாவே இருக்குது எனக்கு தண்ணியே இல்லை சுத்தமாக இல்லை தண்ணி வந்ததுக்கு பிறகுதான் நான் வந்து அடுத்த கட்டமாக பயிர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வெறுமனையாக வரப்பை மட்டும் அமைச்சிக்கலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வரப்பை அமைச்சுட்டு ஒரு வருஷம் உட்ற வேண்டி தான் அந்த மழை விடக்கூடாது கேட்டேன் மழைநீரை அதுக்குள்ளேயே தான் நிற்கும் வெளியே விடக்கூடாது நீங்கள் மழை நீருங்கய்யா எப்படி கேட்டாலுமே வந்து ஒரு அடி ஒன்றடிக்கு மேலே வந்து எங்கேயுமே மழை பெய்யுறது கிடையாது மழை தமிழ்நாடு எவ்வளோ மழை பேஞ்சுனாலும் ஒரு அடிக்கு தான் நிற்கும் அதுவும் வெளியே இருந்து தண்ணி வந்துச்சுனா ஒரு அடிக்கு நிற்கும் வெளியே இருந்து தண்ணி வரலன்னா ஒரு அடிக்கெலாம் தண்ணி நிற்காது ஏன்னா மழை வந்து வானிலை அறிக்கையிலாம் சொல்லுவாங்க மழை வந்து பெஞ்சது வந்து பத்து சென்டிமீட்டர் மழை அதிகம் கடுமையான மழை அப்படின்னு சொல்லி சொன்னால் பதினைந்து சென்டிமீட்டர் மழை சரிங்களா அதுக்கு மேலே வந்து வாய்ப்பே இல்லை அதுக்கு மேலே நம்ம இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை மலை ர அப்படி சென்டிட்டர்ந்து அங்க அடிச்சுதான் எங்க வந்து இது இருக்க ரொம்ப பள்ளமான இடங்கள் இருக்கும் தாழ்வாட பகுதிகள்தான் வந்து அதிகமா தண்ணி தேங்கும் இப்ப நிறைய மழை பெஞ்ச உடனே வந்து பயிரெலாம் மூழ்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் இப்படி எடுத்து காமிப்பாங்க எங்களுக்கெல்லாம் வந்து இது வேணும் நிவாரணம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிப்பாங்க ஆமாம் அது என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ மழை பெய்யலை அந்த ஊரில் ஃபுல்லாக பெஞ்ச மழை ஃபுல்லாக அவங்ககிட்ட வந்து நின்றுச்சு ஆமாம் எல்லாருமே வடி வடித்து விட்ருவாங்கல்ல வேளாண்மை துறை அப்படி தானே சொல்லுது காய்ச்சல் பாய்ச்சல் தண்ணி நிற்கக்கூடாது தண்ணி நிற்கக்கூடாதுன்னு வடித்து விட்டுருவாங்க அதுக்கு பிறகு அடித்து விட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா பயிருக்கு அது திருப்பியும் வந்து போர்லேருந்து தண்ணி எடுத்து இதில் வைப்பாங்க அப்போ போருக்கு எப்படி தண்ணி வரும் நம்ம வந்து சேமிக்கவே இல்லை நம்ம அப்ப மாவட்டம் காலத்தில் சேமித்ததை இன்றைக்கி எடுத்து நம்ம வந்து செலவழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் எவ்வளோ நாளைக்கு அது வந்து இருக்கும் அதனால் தான் இந்த பகுதியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரொடி முதல்ல போட்டாங்க முந்நூறு ரெடி நானூறு ரெடி கிணத்துல வருது கிணத்துல ஊற ஊற வரும் கம்ப்ரஸரு இப்போ ஆயிரத்தி ஐநூறுவாடி போயிட்டாங்க அதுக்கே தண்ணி இல்லை அது எப்படி போச்சு ஆயிரத்தி ஐநூறுபாடி எடுக்க எடுக்க போயிட்டே இருக்கு கீழே போயிட்டே இருக்கு எடுக்க எடுக்க இன்னும் போகிற காலங்கள்லாம் தண்ணி எல்லாம் போயிடும் சுத்தமாக தண்ணியெல்லாம் போயிடும் வெளியே வாங்கி எவ்வளோ நாள் தண்ணி வெளியே வாங்கி விட முடியும் வெளியே வாங்கி விட்டாலும் காய்ப்பு இருந்தால் நமக்கு அது வருமானம் வந்துச்சுன்னா தானே அதை வந்து அதுக்கு செலவு பண்ண முடியும் அந்த எத்தனை போதுங்க அந்த வெளியோ இப்போ எத்தனை நாள் இருக்கும் போது அது வந்து இல்லைங்க நம்ம வரப்படுத்துறோம் வரப்படுத்து நெல் வயல்னா வந்து அப்படியே விட்டுரலாம் நெல் வயல் வந்து நெல் பயிர்ங்கிறது எவ்வளவு தண்ணி தாங்கிக்கும் சரிங்களா தண்ணிலே வளரக்கூடிய பயிர் வந்து நெல் பயிர் மட்டும்தான் காய வைக்கிற வேலையும் காய ஆரம்பிச்சிடும் காய வச்சு ஆமா காய வச்சிடறோம் ஆனா அந்த காய வைக்கிறது என்ன பண்றோம் பயிரையும் பாதுகாக்கணும் ரொம்ப காஞ்சுர கூடாது அதனால அந்த குழியில தண்ணி வச்சு பத்து நாளைக்கு ஒருத்தரோ அதில் தண்ணி இப்போ நார்மலாக நம்ம வந்து இப்போ தென்னைக்கு வந்து ஒன்று வந்து தென்னையும் சுற்றி தண்ணி விடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நிலம் ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டு அடிப்பாங்க பாய்ப்பாங்க சரியா இந்த மாதிரி இல்லாமல் நடுவில் நாலு தென்னைக்கு நடுவில் குழி எடுத்துகிட்டு அதில் மட்டுமே தண்ணி வைக்கிறோம் நீர்ப்பாசனம் முறையே மாற்றுறோம் குறைய குறைய நீர்ப்பாசனத்தை கொடுத்து அதை வந்து வறட்சியிலே வந்து வளர்க்குறோம் அது மாதிரி அதில் ரெண்டு பயனும் இருக்குது தண்ணியும் அதிலேருந்து எடுத்துக்கும் அந்த குழியிலருந்து அந்த நிலம் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிறது சரிங்களா நிலத்தில் உள்ள ஈரப்பதம்லாம் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்கும் சத்துல பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ அது வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு நாலு சட்டி அஞ்சு சட்டி வந்து உரத்தை வந்து ஒரே இடத்துல அது வந்து எப்படின்னா குழி மாதிரி அமைப்பு எடுத்து தான் அதில் உள்ளே போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து குழி மாதிரி சர்க்கிளில் வந்து இந்த இது மாதிரி வடை சட்டி மாதிரி வடை சட்டி மாதிரி பாண்டு மாதிரி அதை எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம போடுறோம் அதில் போட்டோம்னா என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து வெயில் அடிக்கிற இடத்துல தான் நம்ம போடுறோம் ஸோ உள்ளுக்குள்ள ஈரப்போதற்கும் மேலே வந்து காஞ்சி இருக்கும் அதுமாதிரி அந்த வைக்கக்கூடிய எரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அது வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு வருஷம் இதுக்கு மேலேயே கொடுக்கும் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அதுவே உள்ளுக்குள்ள ஈரம் காத்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு மா சரி அடுத்த மாசம் இது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே தோண்டி பார்த்தோம் சரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல உள்ள குளிச்சுதான் இருந்துச்சு தென்னையில இருந்து புது வேற உள்ள வந்து நீட்டிட்டு இருந்துச்சு வச்ச உடனே வந்து தென்னை வந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு உள்ள மண்புழுவ வந்துருச்சு மண்புழுவ வந்துருச்சு மண்புழு சாப்பிட்டு அதோடய எச்சங்கள் அதோட உள்ளே உள்ள ஆரமிச்சிடுச்சு தென்னை வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ஸோ அதுலாம் ஆ ஒரு அடி ஆளம் ஒரு அடி ஒன்றடி ஒரு அடி ஒரு அடி போதும் ஒரு அடி போதும் விட்டம் வந்து ஒரு மூணு நாலு அடி விட்டோம் ஆமாம் நான் அதுக்குள்ளேயும் தண்ணி போகக்கூடாது இந்த மழை தண்ணி அதுக்குள்ளே போகக்கூடாது ஒரு கரை மாதிரியாக சின்ன கரை மாதிரியாக தண்ணி போகாது அது மாதிரி பண்ணிக்கலாம் தண்ணி போகாது ஈரம் ஈரம் ஈரம் இல்லை அதில் உங்களுக்கு அதில் எந்த வேலையுமே கிடையாது நீங்கள் அதில் வச்ச உடனே சரிதான் அவ்வளோதான் அதில் வைக்கிறதும் வந்து குமிச்சு வைக்கணும் மண் குமியில் வைப்போம் அது மாதிரி குமிச்சு அது பாட்டி உழவே நீங்கள் தேவை இல்லை அதில் உழவு உழவுக்கு வேலையே கிடையாது நீங்கள் வண்டியெல்லாம் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள வர மாட்டம் தான் செய்யும் கொஞ்சம் அப்படியே ஏன்னா சாயில் சாஃப்டான பிறகு வண்டியை கொண்டு போனீங்கன்னா வண்டி கொஞ்சம் அமிங்கி போகும் தேவையில் குழி எடுத்தவுடனே சாப்பிட்டாயிரும் எடுத்தாலே சுத்தி அப்படி பரவிட்டே இருக்கும் அது இந்த மரத்து நாலு மரத்துக்கு ஒரு குழி எடுக்கிறோம் வெறும் இதுக்கு வேற மாதிரி அது எப்படின்னா வந்து கரை எடுத்துட்டு கரையை ஒட்டியே வந்து ட்ரென்ச்சு மாதிரி சுற்றி எடுத்துட்றோம் அந்த மாதிரி அமைப்பு எடுக்கும்போது உள்ளே உள்ள நிலம் வந்து காய ஆரம்பிச்சிடும் ஆ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கராவுக்கு குறைச்சி விடுங்க ஆமாம் ஆமாம் அதில் வந்து கடலை போடும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கரை வந்து ரொம்ப உயரமாக வைக்கக்கூடாது கடலை போடும்போது ரொம்ப லேஸாக வச்சுக்கலாம் பைக்காமல் கூட ஆமாம் வைக்காமல் கூட இருந்துக்கலாம் ஏன்னால் கடலை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து பிடுங்கும் போது நின்னுக்கும் அப்புறம் நீங்கள் தண்ணி தெளித்து தான் எடுக்க வேண்டியிருக்கோம் தண்ணி தெளித்து கடலை எடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி மானாவாரி நலங்களில் மாட்டிக்கும் அது மாதிரி ஆ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சரியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அது மாதிரி இப்போ நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி நெல் வயல்களில் என்னென்னா நெல்லை தவிர உளுந்து போடலாம் உளுந்து கடலை அது மாதிரி போடலாம் நெல் வயலுக்குள்ளே வந்து கடலை இல்லை உளுந்து பச்சை பேர் அது மாதிரி போடலாம் நெல் வயலுக்குள்ளே கடலை போட்டிங்கன்னா கடலையோ இல்லை வந்து வெங்காயமோ போட்டிங்கன்னா அவ்வளோதான் மாட்டிக்கும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி வைக்கும்போது குளகுலன்னு இருக்கும் தண்ணி காஞ்ச பிறகு அது வந்து கல் மாதிரி ஆயிரும் செட்டாகிடும் அப்படின்னு கொடுக்கனீங்கன்னா வராது அது இந்த பகுதிக்கு தேவையில்லாதுதான் இருந்தாலும் நான் சொல்றேன் உங்க பகுதியில் யாரும் நெல்லு போட போறது இல்லையா சொல்லுங்க மழை பெய்யும் போதுதான் மழை பெய்யும் போது இந்த கரை நீங்க லேசா வச்சுக்கலாம் சரியா லைட்டாக கரை வச்சுக்கலாம் ஆ ரெண்டு அடி கரை வச்சா போதும் ஆனால் அது வந்து நீங்கள் கடலை போடுறீங்கன்னா தேவையில்லை கடலை இல்லாமல் நீங்கள் சோளம் அது மாதிரி போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அடி கரை வச்சுக்கலாம் ஆமாம் ரெண்டு அடி வரப்பெடுத்து வச்சுக்கலாம் உள் சைடு வந்து ட்ரென்ச் மாதிரி எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் நம்ம வந்து அது அதாவது சாயில் வந்து லூஸ் ஆகுற வரைக்கும் தான் அந்த வேலையை பண்ணுறோம் ஏன்னா காலங்காலமாக அதெல்லாம் யாருமே பண்ணலை இந்த மாதிரிலாம் கிடையாது சாயில் வந்து கண்டிஷன் வந்து இப்போ வந்து மாறிடுச்சு ஏன்னா தண்ணி இல்லாதனால அது வந்து இறுக்கிகிட்டே இருக்குது அது மாதிரி என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து தண்ணி எடுத்து மேலே விட்றோம் ஸோ அந்த தண்ணி உள்ளே போகும்போது போகும்போது இறுக்கி ரொம்ப இறுக்கம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ நார்மலாக எந்த இடத்துலையும் தண்ணி உள்ளே போச்சுனாலே மண்ணை இறுக்கிக்கிட்டு தான் உள்ளே போகும் அப்படிங்கிறதுனால அந்த அதுலேருந்து நம்ம வந்து இதை மாற்றணும் சாயில் வந்து லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழி எடுக்கிறோம் ட்ரென்ச் எடுக்கிறோம் குழி எடுக்கிறோம் இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் கரை போட்டு ஒல்சை எடுத்துக்கிறோம் ஆமாம் ம மண்ணை வந்து கொஞ்சம் வந்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் உள்ளே அது மாதிரி போட்டுக்கிட்டு அப்புறம் அடுத்து வந்து நம்ம பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இதை க்ளோஸ் பண்ணிடணும் பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி கரையை அந்த ட்ரென்ச்சை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கடலில் போட்டுக்கலாம் வேறு எதுனாலும் போட்டுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் கையிலே எடுத்துக்கலாம் மண் எடுத்துக்குரைப்போம் எடுத்து கரை அமைச்சிங்க கீழே டவுனான இடம் இன்னும் பள்ளமாகும் அதனால என்ன மேட்டு பகுதியில இருந்து எடுத்து மேட்டு பகுதியிலே வந்து கரை அமைச்சு அதிகமா தான் இருக்கும் அடி வைக்கணும் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படி சின்ன சின்னதான் எடுத்துக்கலாம் நீங்க நாலடி எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு அடிக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு அடிக்கு ஒரு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு அடி ரெண்டு ரெண்டு அடிக்கு கரையை அமைச்சிட்டு அப்படியே சுத்தி சுத்தி எடுத்துக்கலாம் தென்னை தான் இருக்குதா எடுத்துட்டு கொஞ்சம் மழை காலத்தில் இதுல இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் குளி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கரை போட்டுடணும் ஏரி போட்டுடணும் நீங்கள் நீங்கள் வேறு ஏதோ ஒரு முறையில் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல ஏரி போட்டுருந்திங்கன்னா கூட தென்னை வந்து இருக்கும் காய் போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல அது ஏதோ அப்படி தப்பிச்சு போல சீருந்துக்கிட்டோம் சரியா கரை போடாமல் வெறுமனையாக குழி மட்டும் அமைச்சிங்கன்னா தென்னை மரம் சீக்கிரத்தில் செத்துடும் ஏன்னா நம்ம குழியை குழியோடய நோக்கமே வந்து காய வைக்கிறது தான் மண்ணை காய வைக்கிறது தான் மண்ணை காய வச்சுனா அதில் ஈரப்பாகம் அத்து போயிடும் சரிங்களா மீன் ஈரப்பாக அத்து போயிடுச்சுன்னா சீக்கிரத்தில் வந்து தென்னை மரம் வந்து போயிடும் இதை வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டோம் என்ன பண்ணுறோன்னா கனகராஜ் பண்ணையில் வந்து அவரே ஏ ஏறி போட்டுக்கிட்டார் அவரே வந்து இப்போ பல்லணம் பழனிச்சாமி பண்ணையை அவரே போட்டுக்கிட்டார் அதனால தான் இப்போ வரைக்கும் குரூப்பில் சொல்கிறோம் யாருனாலும் சரி தான் வந்து யாராவது தெரிஞ்சவங்கள வச்சு போடுங்க யாருக்குன்னா இது இது முன்னாடி முன்னணும் இருக்கவங்களை வச்சு போடுங்க ஏன்னா அது பார்த்தே போடலாம் போட முடியாதுங்கிறதுலாம் இல்லை முன்னோடு உங்களை வச்சு பண்ணாங்கன்னா எதுவும் தவறு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம் வரப்பு வந்து என்ன பண்ணிட்டாருனா வரப்பு அவரே போட்டார் போட்டுட்டு ஒரு பக்கம் போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் போடல முன்னாடி ஒரு பக்கம் வந்து மாடுலாம் போகணும் அவங்க வேலையாளுக்கெல்லாம் போய் வந்து காய பறிச்சுட்டு வரணும் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறக்கா ஒரு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு பத்தடி பதினஞ்சு அடிக்கு வந்து வரப்பு இல்லாமல் விட்டார் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு முதல்ல நான் மாசம் மாசம் போயிட்டுருப்போம் ஐயாவும் வருவார் போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வர்றதுக்கு போதில் தென்னை வந்து நல்லா வந்துடுச்சு குழியெல்லாம் எடுத்து குழியில் தண்ணீர் பசனமுன்னா குழியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா தென்னை வந்து நல்லா செழிப்பாக ஆர்டிச்சு நல்லா காயெல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு அவரே சொன்னார் இதுவரைக்கும் இவ்வளோ காய் போட்டுறதில்லை அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த கரெக்டாக இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நாலு அஞ்சு மரம் வந்து செத்துருச்சு திடீர்னு காஞ்சி செத்து போச்சு அவருக்கு கூப்பிட்டு கேட்டார் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு அதுக்கு பிறகு தான் வந்து உள்ளே பார்த்தோம் அது வரைக்கும் வந்து சரியாக பார்க்கல ஏன் பார்க்கலன்னா அவர் முதல்ல போட்டேன் அப்படின்னோடனே க வந்திருக்குன்னு சொல்லி சொன்னோடனே அது பெருசாக கண்டுக்கலை நாங்கள் அடுத்து வந்து கத்திரிக்காய் வைக்கிறதுக்காக அதில் வந்து அதில் தான் வந்து கவனமாக இருந்துகிட்டோம் அப்புறம் பார்த்த பிறகு கிளியராக தெரிஞ்சு வந்து இந்த பொள்ளாச்சியில் வந்து இந்த பழனியில் வந்து அந்த பாலக்காடு கணவாயிலிருந்து காற்று வந்து அவங்க லைன் வழியாக தான் அதிகமான காற்று போகுது காற்றுனா காற்று பயங்கரமாக காற்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காத்தடி காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே கிணறுல இருக்கிற தண்ணியை வந்து அஞ்சடி பத்தடிக்கு வந்து கீழே இறங்கிறோம் அப்படின்றாங்க கிணத்துல இருக்கிற தண்ணியை அப்படின்னா பார்த்துக்குங்க காற்று எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஈரப்பெல்லாம் அள்ளிட்டு போங்கண்ணே அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் அவருக்கு வந்து ஏரி போட்டதும் ஒரு அஞ்சு அடிக்கு போட்டோம் ஏரி வந்து நல்லா உயரமாக போட்டு விட்டோம் இன்னும் அவர் உள்ளதெல்லாம் போடலை சுற்றி வந்து சக்தி பிரகாசம் வச்சு தான் போட்டோம் சக்தி பிரவாசம் தான் ஒரு ரெண்டு நாள் போய் நிற்க சொன்னேன் போய் நின்று போட்டு கொடுத்துருங்க அவர் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தென்னை வேறெல்லாம் அடிவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவலை சொன்னால் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு போட்டோம் இப்போ வந்து எல்லாம் தாக்குப்பிடிச்சிடுச்சு எல்லாம் பெர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கு நடுவில் போகிறக்கார நடுவில் அதே அளவுக்கு போடணும் எல்லா இடமாக ஆமாம் ஓரளவுக்கு வேணால் குறைக்கலாம் ஆமாம் ஓரளவுக்கு குறைக்கலாம் இப்போ அவருக்கு ஒரு நாலரை அடி அஞ்சு அடி போட்டுருக்கனால உள்ள ஒரு மூன்று நாலு அடிக்கிட்ட கொண்டு வரலாம் உள்ளுக்கார பட் அதை குறைக்கிறதுங்கிறது வந்து ஆமாம் அதே அளவு போட்டுக்கலாம் அகலம் வந்து அது போட்டிங்கன்னா ஒரு எட்டு அடி அகலம் வரும் தென்னந்தோப்புக்கு என்ன பண்ணலான்னா அந்த சில தென்னை வந்து வரப்பு ஓரத்தில் வந்து மாட்டோம் ஸோ அதை அப்படியே அந்த தென்னையோட சேர்த்தே வந்து வர போட்டுலாம் ஆமாம் போட்டு ரெண்டு வரிசைக்கு இடையில ஒரு அடி ஆனத்தில் வந்து நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் முதல்ல சொன்னால் கான்செப்ட் தான் தண்ணி பிரச்சனைனா உங்களுக்கு தென்னையை மட்டும்தான் காப்பாற்றணும் இப்போதைக்கு தண்ணி வந்த பிறகு நீங்கள் இன்டர் கிராப் மெதுவாக பண்ணுவாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் காப்பாற்றுறது பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது என்னன்னா மேல்மட்டத்தில் மட்டும்தான் ஈரம் இருந்துகிட்ருக்கோம் எங்கே ஈரம் போகணுமோ அங்கே போகாது சொல்ற புரிய இப்போ வந்து நீங்கள் குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க மேல்மட்டத்தில் மட்டும்தான் ஈரம் இருந்துட்டு இருக்கு அடியாளத்தில் வந்து ஈரம் கிடையாது ஒரு பத்தடி தோணுனீங்கன்னா ஈரம் கிடையாது சரிங்களா ஏன்னா அவ்வளோ ஈரம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து போரில் கிணத்துல தண்ணி வந்துடுங்க ஈரம் வந்து கீழே ஈரம் கிடையாது நீங்கள் மேலே மட்டும் இப்போ நம்ம சொல்றோம் அந்த காற்றுல உள்ள ஈரப்பதத்தெல்லாம் எடுத்து இதை கட்டி வச்சுட்டு இருக்கோம் பட் அதனால பெரிய பலன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பலன் கிடையாது நீங்கள் வரப்பு போட்டிங்கன்னா தான் பலனே அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ஈரப்பதத்தையும் நீராக கன்வெர்ட் பண்ணி கொண்டு கொண்டு போயிட்டே இருக்கும் நீராக மாற்றி உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டே இது வந்து சும்மா அது டெம்பரரி ப்ராசஸ் தான் இது வந்து வந்து நீண்ட நாட்களாக வந்து காப்பாத்தாது நீண்ட நாட்களில் உங்களுக்கு போகணும் அப்படின்னா சொல்றேன் இந்த ப்ராசஸே வந்து உங்களுக்கு வந்து கண்டு வாய்ப்பு கிடையாது லைட்லாங்க இது அவ்வளவுதான் ஒரே ப்ரொசீஜர் தான் பண்ணிட்டீங்கன்னா லைட்லாங்க நம்ம நீங்க போய் கேட்கலாம் நம்ம எவ்வளவு பண்ணைகள்லாம் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாம் எவாங்க தண்ணிக்குலாஸ் வந்துட்டாப்பு எனக்கு வந்து தண்ணியை வடிச்சு கொடுங்க தண்ணி வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு அந்த மாதிரி லெவலுக்கு கொண்டாரு தண்ணி வேண்டாங்க குறைச்சி கொடுங்க சரி ஓகே இங்கே கௌதம் மண்ணு பக்கத்தில் பண்ணியிருக்காங்க செஞ்சு வாடி செஞ்சு வாடியில் அவங்க பண்ணி வந்து போன மாசம் வந்து இதே மாதிரி அவங்க பார்த்துக்கலாம் நீங்க சர்த்துலாம் தள்ளி போனீங்கன்னா சுல்தான்பேட்டையில் பாபுன்னு ஒருத்தர் நம்பர் அவங்க எல்லாமே குழுவில் தான் இருக்கிறாங்க அவருமே வந்து தண்ணியில் உப்பு உப்பு தன்மை குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாரு எடுத்து போட்டாரு போய் சொல்லல குழுல இருக்கு என்னென்ன பண்றாங்க ட Telegram இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் ஒரு கார்த்திகிட்ட சொன்னேனா செரிதா. இப்போ நம்ம ரோண்ட் பாத்தி தான் போடுறீங்க. சரி. இப்போ மாத்தி அமைச்சோம்னா எவ்வளவு நாள்ல அந்த அந்த வேர் போய் அந்த வேர் இருக்கு. எவ்வளவு தரமா போயிருக்கும் அது. வேர் இருக்கு. தென்னையோட வேர் வந்து அப்போ மரத்துக்கு எந்த பிரச்சன இல்ல கேரி. ஈல்டுக்கு எந்த பிரச்சனيمه வராது. தென்னையோட வேர் முதல்ல பக்கத்திலேயே இருக்காது. நம்ம தண்ணி வந்து ரவுண்ட் பாத்தியலயே தான் விட்டுட்டு இருக்கோம் அதுல கேங்க. அப்ப அது ஸ்டாப் பண்ணிட்டு சென்ட்ரல்ல விட போறோம். கொஞ்சம் முதல்ல அப்படியே ஒரு மாதிரி முளிக்கும் முதல்ல முழிக்கும் என்னடா இது நாய் மாதிரி தான் நாய் வீட்டில் வந்து கெட்டி போட்டுருக்கிற நாய்க்கு வந்து நீங்கள் வந்து டெய்லியும் சோறு வச்சுக்கிட்டே இருக்கீங்க சரியா தெருநாய்க்கு யாரும் சோறு வைக்க போறதில்லை அது பாட்டு தேடி அதுவே சாப்பிட்டுக்கும் அதுவே இனப்பரங்கம் பண்ணிக்கும் அதுவே ஏதோ பண்ணிக்கும் அது அது வாழ்க்கைய அதுவே பார்த்துக்கலாம் வீட்டு நாய்க்கே ஒரு நீங்கள் நாலு நாளுக்கு வந்து வெளியூர் போயிட்டீங்கன்னா அது பாடு திண்டாட்டும் சரிங்களா அதுக்கு சாப்பாடு இறங்க நம்ம வந்து எப்படி கட்டமைக்கிறோம் அப்படின் சொன்னால் மரங்களை அதோட கால அதுவே வந்து வாழ்ந்துக்கிற மாதிரி நீய போய் தேடி எடுத்துக்கோ கொஞ்சம் அதுக்கப்புறம் அது வந்து பழகிரும் நீங்க தண்ணி அங்க வச்சிங்கனாலே அடுத்த இடத்துல வைப்பீங்க இல்லையா அது வந்து பக்கத்துல இருக்காது நீங்கதான் பக்கத்துலயே குடுத்துட்டு இருக்கீங்க பக்கத்துல இருக்கதான் நினைச்சு குடுத்துட்டு இருக்கீங்க அவரோட வேறு பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவுக்கு போயிருக்கணும் அது நல்லா அதனால் ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் கூட போகும் தேடி போவோம் அதனால நீங்கள் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் குழியில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா அது தெரிஞ்சிடும் குழிக்கு வந்துடுவோம் நீங்கள் நம்ம வீடியோக்கள்ல பார்க்கலாம் நீங்கள் நேரிலேயே போய் பார்க்கலாம் சக்தி பார்க்கணும் குழிக்குள்ளேயே வந்து அங்கங்கே வேறு வந்து நீண்டிருக்கோம் கொஞ்சம் அதில் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து தனித்தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வேற வேற லெவலில் கொண்டு வரணும் செஞ்சு கொடுக்கணும் எளிமையா பெரிய கஷ்டம்லாம் எங்களுக்கும் வாரத்தில் இருக்கு சார் மலாடி அந்த காலத்துலேயே வந்து அவங்க லேயராக பிரிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஏக்கரா வந்து ஒரு எயிட் எயிட்டி ஃபீட் வரும் அப்புறம் ஒரு லேண்டு திருப்பி எயிட் எயிட்டி ஃபீட்டு திருப்பி இப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த பக்கம் எயிட் ஃபீட் இருக்கும் நம்ம இங்கே பண்ணும்போது நம்ம ஃபோர் ஃபீட் பண்ணுவோம் என்ன பண்ணுன்னா ஒரு பக்கம் வந்து கரை வைக்க ஒரு பக்கம் வந்து வரப்பு வைக்க வேண்டாம் ஒரு பக்கம் மட்டும் வரப்பு வச்சா போதும் இருக்கலாமா தப்பு இல்லைங்களா கப்பில் நமக்கு காத்து வந்து உள்ள வரக்கூடாது அது மாதிரி சரிவு கொஞ்சம் காமிக்கணும் நாற்பது சரிவு காமி அந்த பக்கம் என்ன பண்ணுன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் நோக்கி போகும் ஆர்ஜின்ல நாலு பக்கம் இருக்கும் நாலு பக்கத்துல லோடு வந்து அமுக்கும் பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட நோக்கி லோடு போகும் ஏன்னா லோடு வந்து இப்படிதான் நிக்கிது இப்படி நிக்கும் போது கரெக்டா சென்டர் பாயிண்ட் போகும் இதனால் உங்களுக்கு இருக்கிற தண்ணி அடுத்த பண்ணைக்கு வரவே வராது இது வந்து அனுபவத்தில் தான் இதையும் கற்றுக்கிட்டோம் தேவக்கோட்டையில் வந்து பிரசாத் இருக்கிற ஒரு பண்ணையில் வந்து ஒரு நெல் போட்டாங்க நெல் போட்டு எப்படி நெல் எடுத்தாங்கன்னா மழை தண்ணியிலே அறுவடை பண்ணாங்க கதைப்பு அந்த வந்து அன்றைய பகுதியில் வந்து விதைக்க தான் செய்வாங்க நம்மள மாதிரி நாற்று விட்டு நாற்று பகிறது கிடையாது சரிங்களா அங்கே வந்து விதைப்பு தான் விட்டாங்க மழை நீரில் வந்து விளஞ்சிடுச்சு மழை தண்ணியாக ஃபுல்லாக வளர்ந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் மழை ரெண்டு மூணு மழை கிடைச்சத வச்சுட்டு பிடிச்சி வளர்ந்துருச்சு தண்ணி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு முந்நூறு அடி இரநூத்தொம்பது அடி போர் போட்டிருக்காங்க அதில் வந்து தண்ணி வந்து அப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது சோலார் போட்டு வச்சிருக்காங்க தண்ணி வந்துகிட்டே இருக்குது பக்கத்து காட்டில் தண்ணியே இல்லை இவருக்கு அவ்வளோ தண்ணி இருக்குது அது இதே மாதிரி ஒரு கூட்டம் ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூட்டம் வந்திருந்தாங்க அதனால சொன்னேன் இது மாதிரி இந்த அது வந்து பார்த்திங்கன்னா நெல் வயல் போட்டு நெல் வந்து அறுத்து எடுத்துட்டாங்க அறுத்து எடுத்தோன்னா சும்மா அப்படியே வறண்ட நில மாதிரி கிடக்கு காஞ்சிமே கிடக்கு பயங்கர காய்ச்சலில் காஞ்சிபு கிடக்கு அப்போது சொன்னேன் இது இந்த பார்த்திங்கன்னா இது பண்ண மாதிரியே நீங்கள் என்னை மதிக்க மாட்டிங்க ஏன்னா ஒரு பண்ணனா நம்மளுக்கு என்ன நம்மளோட கற்பனைனால் நல்லா குழு குழுன்னு இருக்கணும் நிறைய மரங்கள் இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணுங்கிறது நம்மளுடைய கற்பனை அப்போ அதுக்கு அதுக்கு நேர் மாற இருந்துச்சு இந்த பண்ணையை உங்களால் வந்து யூகிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது வந்திருக்கவங்களுக்கு பெரிய அளவுக்கு அதில் வந்து இப்போ எப்படி இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்காது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வரும் எப்போவுமே அனுபவத்தில் தான் நம்பிக்கை வரும் இப்போ எங்களுக்குமே அப்படிதான் வந்துச்சு அப்போ யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்புறம் அவன் மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணோன்னா அந்த கொஞ்சம் கரை அமைக்கிறதுக்காக கரையில் வந்து கொஞ்சம் இது வச்சுருந்தோம் என்ன தென்னங்கன்று வச்சுருந்தோம் அதுக்கு கொஞ்சம் மண் அணைச்சி கொடுக்குறதுக்காக ஜேசிபியை வர சொல்லியிருந்தோம் ஜேசிபியை வந்து இப்படி லேசாக தாங்க வந்து தோண்டுச்சு உள்ளே ஈரப்பதம் இருக்குது இப்படி லேசாக வந்து பக்கெட்டை போட்ட உடனே ஈரப்பதம் இருக்குது உள்ள ஆனால் மேலே ஃபுல்லாக காஞ்சிபே இருக்குது மேலே பார்த்திங்கன்னா நெல்வையில் அந்த வெடி கழிப்பில் வந்து வெடித்து வெடிச்சு நிற்கிறோமே அதுவே வெடிச்சு நிற்கி லேசாக வந்து ஜேசிக்கி போட்டால் அப்படியே வந்து ஈரப்பதமாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ தண்ணி இதில் இருக்கா அப்படின்ட்டு ஆனால் பார்க்குறதுக்கு அது தெரியவில்லை அந்த நிலத்தில் மட்டும் நீர் வந்து அவ்வளோ அபரிமூலமாக உருவாகிருந்துச்சி இது இது எங்கேயோ பொள்ளாச்சியிலேயோ இல்லை இந்த வேறு மழை பெய்யுற இடங்கள்னாலே அது வந்து இருக்கிறதுலே வந்து இடம் தேவக்கோட்டை இப்போ நம்ம அடுத்து வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ராமேஸ்வரம் பக்கத்தில் அது எந்த ஊருன்னு கரெக்டாக தெரியல ராமநாதபுரம் அதில் வந்து ஒரு ரெண்டு பண்ணையும் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து நெல் வயலுக்கான வடிவமைப்பு சொல்லி கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க வரப்பு மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க சொல்லிட்டான்னு எந்த பயிரும் பண்ணக்கூடாது வரப்பு மட்டும் எடுத்து வச்சிருங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதில் பயிர் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கோம் ஸோ வந்து அந்த இடத்துல நீர் வந்து உருவாக்கினதை நம்ம கொண்டு வெளியே கொண்டு வந்துட்டோன்னா தமிழ்நாடுக்கே அது மாடல் தான் வேணாலும் உருவாக்கிடலாம் ஏன்னா ராமநாதபுரத்தில் உருவாக்கிட்டோம்னா அது வந்து எங்கே விடாலும் உருவாக்கிக்கலாம் அந்த மாதிரி ட்ரை அது தண்ணீர் இல்லாத இடம் தேவக்கோட்டையில் உருவாக்கிட்டோம் அது பக்கத்து மாவட்டம் வந்து தேவக்கோட்டை அடுத்த மாவட்டத்தில் கால் வச்சுருக்கோம் ஆனால் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நிறைய பண்ணைகளை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பண்ணைகளுக்கு மேலே உருவாக்கிட்டோம் எல்லாமே வந்து நல்ல முறையில் போய்ட்டுருக்கு இன்னும் ஒரு இதுனால் அதோடய உச்ச விளைச்சல வந்து காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டுருக்கு ஏன்னா அதுக்கு வந்து ஆண்டு கேட்குது ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அப்படின்னு ஸோ அது அதுல ஒன்று தான் வந்து கொஞ்சம் இதாக இருந்துட்டு அதே இந்த வருஷம் கொண்டு வந்துடும் இப்போ சக்தி பிரதாஸ் வந்து எடுத்துட்டோம்னா வீடியோ எடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம வெளி உறவு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரிதான் பேசுவோம் எல்லா ஒரு சில பயிர்களுக்கு மாடல்ன்னு அமைக்கலை இவங்க